நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது டீ மேரினேட்டட் ப்ரான் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் ப்ரான்ஸ் அஞ்சு டீ தூள் 2 ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு புதினா சிறிதளவு எலிமிச்சம்பழம் 1 உப்பு ருசிக்கு ஏற்ப மைனஸ் ஸ்வீட் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் பூண்டு பற்கள் ஐந்து ஆலிவ் ஆயில் சிறிதளவு செய்முறை முதல்ல இது வந்து டைகர் ப்ரான்ஸ் பெரிய பெரிய ப்ரான்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அதை வந்து உள்ள குடலெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் நடுவில் வந்து கட் பண்ணி பட்டர்ஃப்ளை ஷேப் கட் பண்ணி வச்சிடணும் அது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு ட்ரை பேன் வச்சு டீ தூளை வந்து ரோஸ்ட் பண்ணிப்போம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல மனமாக வரும் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து கொட்டிடுவோம் பூண்டு பற்களை ஃபைனாக கிரேட் பண்ணி அதையும் அந்த பவுலில் போட்டுடலாம் அஞ்சு சொல்லியிருக்கேன் பத்து வேணாலும் பத்து பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் அதில் போட்டுடலாம் உப்பு ருசிக்கு கலந்துட்டு அந்த நிலுமிச்சம்பழத்தை கொட்டை நெக்கி சாறு பிழிஞ்சி அதில் விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கொழைச்சிட்டு அந்த ப்ரான்ஸ்க்கு நடுவில் வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து அதை எடுத்து கிரில் பண்ணிடலாம் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் என்னோடய வேக வைக்கணும் நடுவில் வேதி வெந்த உடனே திருப்பி போட்டு மறுபடியும் வேக விடணும் எயிட் டு டென் மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும் ப்ரான்ஸ் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு பேன் வச்சிரும் பேன் காஞ்சதும் ஆலிவ் ஆயில் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஆலிவ் ஆயில் எடுத்து அந்த ப்ரான்ஸ்க்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மைனஸ் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குல்லையே அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த ப்ரான்ஸ்க்கு மேலே கொஞ்சம் போட்டு சைடில் தொட்டுக்கும் அதை வச்சுட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டீ மேரினேட்டட் ப்ரான் ஃப்ரை தயார் இது வந்து மூணாரில் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நம்ம வீட்டிலே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்